صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه ما تصلت عين بنظر أما بعد فأوسيكم عباد الله وإياي بتقوى الله فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون وعلموا عباد الله يقول الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم باسم الله الله الرحمن الرحيم يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ حَقَّ تُقَاتِهِ وَلَا تَمُوتُنَّ إِلَّا وَأَنْتُم مُسْلِمُونَ اللَّهُ وِنَّ اللَّذِي عَرْخَلَيْهِ وَنِي تِلْكُلِيَ مِلَعَنَا فِرِي وَرْخَلَيْهِ وَوْيُورِ بِلِيورِ الصَّحْوَجَرَ عَرْخَلَيْهِ இவ்வளவு பெரிய இந்த வானம் இதை போன்று ஆகிவிடும் ஆகிவிடும் இவ்வளவு ஆகிவிடும் நட்சத்திரங்கள் எல்லாம் உதிர்ந்து அப்படியே கீழே பூமியில வந்து வீழ்ந்துவிடும் பெரும் பெரும் மலைகள் எல்லாம் பஞ்சை போன்று பறந்து மிருகங்களுடைய மந்தவனிப்பார்க்கு அழிந்து தெரிந்து கொண்டிருக்கும் கடலுடைய நீர் அந்த நேரத்தில் குதித்து கொந்தளித்துக் கொண்டிருக்கும் என்று அல்லாஹ் முழு உலகத்தையும் அல்லாஹு சுலான முஸ்லிம்களுக்காக வேண்டி படைத்து அதோடு நின்று இந்த உலகத்துல நமக்கு உண்மையான வாழ்க்கை உலகத்தில் உள்ளது எல்லாமே நடிப்பு போடிதான் உலகத்தில் உள்ள எதுவுமே நிரந்தரம் இல்ல வாலிபம் நிரந்தரமா இல்ல அதுக்கு பின்னால வயோதிப்பம் இன்பம் நிரந்தரமா இல்ல பின்னால துன்பம் வந்துரும் சந்தோஷம் பின்னால கவலை வந்து செஞ்சிடும் நிரந்தரமா அதுக்கு பின்னால மூச்சு வந்து செஞ்சிடும் எல்லாமே நிரந்தரம் ஒரு முப்பத்தி மூணு வருஷம் கோடிக்கணக்கான வருஷம் கழிஞ்சாலும் முப்பத்தி 33 தான் அவருடைய வயது கூடாது இன்பம்ன்னா நிரந்தரமான இன்பம் அவருக்கு துன்பம் வராது சந்தோஷம் சிறுவர்கள் அந்த சுப்புலக்கும் அந்தலக்கும் அந்த இளவையுடன் பாதிப்பத்துடன் இருங்க இதற்கு பின்னால் உங்களுக்கு வயோதிபம் முதுமை வரவே வராது நிரந்தர இன்பத்துடன் இருங்கள் உங்களுக்கு துன்பம் என்பது வரவே வராதுடன் உலகத்தை நோயிலிருந்து தப்பணும் எவ்வளவோ முயற்சிகள் செய்யறாங்க எல்லாருமே விரும்புறது உலகத்துல ஆரோக்கியமா வாழணும் நோய் இல்லாம வாழணும் சந்தோஷமான வாழ்க்கை நிரந்தரமான சுகம் அங்க நோய் என்பது கிடையவே கிடையாது நிரந்தர ஹயாத்து மரணம் என்பதற்கு மரணத்தை அல்லா கொடுத்துருவான் மௌத்தை ஒரு ஆட்டுடைய வடிவத்துல கொண்டு நிறுத்தப்பட்டு சுவர்க்கவாதிகள் நரகவாதிகளுக்கு முன்னால் வீட்டு அந்த மூட்டை அல்லா அடித்திருவான் சொல்வான் இதற்கு பின்னால மரணம் என்பது கிடையாது வாழ்க்கத்தான் உண்மையான வாழ்க்கை அந்த ஆகிரான வெற்றி திரணும் என்று சொல்லித்தான் அதை காத்து கொடுப்பதற்கு நபிமார்களை அனுப்ப ஆரம்பித்தார் இந்த வரிசையில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட நபிமார்கள் மேற்பட்ட நூற்றுக்கும் அதிகமான சுமார் நான்கு வேதங்களை உலகத்துள்ள பல பாகங்கள்ல வாழக்கூடிய வசிக்கக்கூடிய மனிதர்களுக்கு அனுப்பி அந்தந்த காலத்தில் அல்லாஹு சுபான விலக வைத்துக் கொண்டே இருக்கும் இந்த வரிசையில தான் எங்களுடைய தலைவர் கடைசி முகமதுல்லாஹிசலம் அவர்கள் அனுப்பி வைக்கப்படுகின்றார்கள் அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்ட நோக்கமும் இதுதான் மனிதர்களுக்கு விளங்க வைக்கணும் உங்க உலகத்துல படிச்சது நீங்க குழந்தையா இருந்து பின்னால பருவ வயது அடைஞ்சு வேண்டிய காலத்துல படித்து முடித்து விட்டு அதன் பின்னால் ஒவ்வொரு தொழில சொல்ல திருமணத்தை முடித்து அழகான முறையில குழந்தைகளை பெற்று நல்ல ஒரு வீட்டை கட்டி நல்ல ஒரு வாகனத்தை வாங்கி சந்தோஷமாக நாங்கள் வாழ்ந்தோம் என்று சொல்வதற்கு மட்டும் இவ்வளவு பெரிய ஒரு ஏற்பாட்டை அல்லா செய்யல ஆசிர பெரிய ஒரு வாழ்க்கைய நீங்க தயார் செய்யணும் உங்களுடைய உண்மையான வெற்றி ஆசரா உண்மையான வாழ்க்கை ஆசரா அந்த ஆசிராவுடைய வாழ்க்கையை சொல்லிக் கொடுப்பதற்குத்தான் நபி மார்கள அனுப்பு முகமது மக்காவிற்கு வந்த நேரத்திலும் அங்க வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் இணை வைத்துக் கொண்டிருந்தாங்க படுத்தது யாரு அல்லா என்று சொல்லுவாங்க ஆனா அல்லாஹோடு சில சிலைகளுக்கும் சக்தி இருக்குது அவர்கள் வானத்தையும் பூமியையும் படைத்தது யார் அல்லா என்று சொல்லுவார் தன்னுடைய சில சிலைகளையும் இணைத்துக் கொள்வான் வானத்தில் இருந்து தண்ணீரை இறக்கி காய்ந்த பூமிய நல்ல செழிப்பாக ஆக்குவது கூட்டு செய்கிறாங்க அல்லாஹுக்கு இணை வைக்கிறாங்க அல்லாஹுவை முழுமையாக ஏற்காதவர்களாக இருந்தார்கள் இப்பொழுது நபி அல்லாஹல்ல என்ன செய்யறாங்க அவர்கள் ஒரு முறையில பாடுபடுகின்றார்கள் உலகத்துடைய அடிப்படையில் எல்லா துறையிலையும் அவர்கள் பின்தங்கித்தான் இரு பொருமே இல்லை அந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம் யாருமே விரும்பல தங்களுடைய ஆட்சிக்கு கீழா வைக்கிறதுக்கு அந்த அளவுக்கு பொருளாதாரத்து அடிமட்டத்தில் இருந்தாங்க அறிவு துறையில்தான் தெரியவே அவங்களுக்கு எழுத வாசிக்கு அறிவு துறையிலே அவர்கள் ஜீரோவாக இருந்தார்கள் மனிதர்களுடைய குணத்துல பண்புல சொல்ல வேண்டிய தேவையில்லை நாங்க அடிக்கடி கேட்கறது மிருகத்தனமானவர்கள் அவர்கள்ட்ட நல்ல குணம் இல்லை நல்ல பண்பு இல்லைன்னு சொல்லி அடிக்கடி நாங்கள் கேட்கறது ஆக மனிதர்களுக்கு எதிர்க்க வேண்டிய எந்த நல்ல அம்சங்களும் அவர்கள்ட்ட இருக்கிறது ஆனா முகமது சல்லாஹி செல்லம் எல்லா துறையிலையும் அவர்களை முன்னேற்ற வேண்டும் நபி அவர்கள் மாதிரி பெரிய ஒரு அறிவாடி இதுவரைக்கும் உலகத்திற்கு வந்ததும் இல்லை வரப்போவதும் இல்லை அவர்களை முன்னேற்றணும் அறிவு துறையில அதாவது பொருளாதார சமூக ரீதியில விஞ்ஞான துறையில எல்லா துறையிலையும் அவர்களை முன்னேற்ற பாதையில கொண்டு போகணும் ஏன் அல்லாஹவை கட்டளை செய்யலாம் அல்லாஹுடைய நம்பிக்கை வந்தா தானே அல்லாஹடு மனிதன் தவிர்கொள்வான் இன்று நடந்திருக்கக்கூடிய பெரிய ஒரு தவறு என்ன சொன்னா குரான அதிகமாக மக்கள் புறான கஷ்டம் அதிகமான மக்கள் இறங்கி இருக்கிறாங்க இருக்கக்கூடிய நம்பிக்க போதாது முகமது சல்லாஹி சொல்லாம் முதலாவது அந்த தகாபாத்துடைய உள்ளங்களை சீராக்கினார் முன்னால அந்த இஸ்லாத்தினுடைய பொறுமதியை விலங்கு வைப்பதற்காகவே இஸ்லாத்தின் பக்கம் அவர்களை அடைத்தார் ஈமானுடைய பொறுமதி உள்ளால வந்தா தெரியும் முஸ்லிம்களுக்கு இறங்குதல் இந்த ஈமானுடைய பொறுமதி இஸ்லாத்தினுடைய பொறுமதி அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்றான் கலைக்கு செய்யாமனால காசுகளுக்கு இருக்கக்கூடிய ஆக பெரிய கவலை எது என்று உலகத்துல நாங்க வாழும் பொழுது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலையே சொல்றான் யீனூ மு முஸ்லிமீ கவலப்படுவதெல்லாம் அந்த கைசேதப்படுவதெல்லாம் உலகத்தில் ஏற்றுக்கொள்ளலயே கிடைக்கலம் அவர்களுக்கு வரக்கூடாது பக்கம் அழைத்தான் இதுக்கு தான் சொல்றது தாவத் இஸ்லாமிய தீனின் பக்கம் அல்லாஹுவை ஏற்றுக் கொள்வதின் பக்கம் அல்லாஹ் ஒருவன் தான் முழு அவன் அல்லாஹுவாக இருக்கிறான் ரப்பாக நம்முடைய சகல சேவைகளை பூர்த்தி செய்து தரக்கூடியவன் நாம் நினைப்பதை போன்று நம்மால் எதுவுமே நடப்பதில்லை அல்லாஹுடைய நாட்டப்படி அவனுடைய உத்தரவு படி அவனுடைய கட்டளை இயற்கையாக நடக்கிறது அல்லாஹ் அதை அறிந்து வைத்திருக்கிறான் அல்லாஹுடைய அனுமதி கிடைத்தால் அந்த கூட கீழே முதலாவது அவர்களுடைய மூணாவது இஸ்லாமிய கல்வி இந்த மூன்று அடிப்படையில் அந்த பாடுபட்டார்கள் وَمِنْهُمْ يَتْلُونَ عَلَيْكُمْ آيَاتِهِ وَيُزَكِّيهِمْ وَيُحَرِّرُهُمُ الْكِتَابَ அவர்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவாங்க உள்ள மோசமான தன்மைகள் மோசமான குணங்கள் மோசமான பண்புகள் துன்பம் உள்ளத்தை உழைப்பு இறக்கி வைக்கப்படக்கூடிய கிட்டாபையும் மற்ற நபி அவர்களுடைய சொல்லக்கூடிய சோதனைகளை அந்த விளங்க வைத்துக் இருந்தார்கள் இந்த மூன்று இந்த தற்கேதில் செய்து கொண்டிருந்தார்கள் முதலாக இரண்டாவது ஈமானுடைய உழைப்பு மூணாவது இஸ்லாமிய அறிவு இந்த முகமது வருஷ வாழ்க்கையில் முக்கியமான செய்யுங்களை செய்து கொண்டிருந்தீங்க முக்கியமான சதுதான காரியங்கள் அந்த நேரத்தில் கடமையாக்கினார் ஆக மக்கள முக்கியமான பருகுகள் கடமையாக்கப்படவும் இல்லை அவங்க செய்து கொண்டிருந்த பாவமான அறாமங்களை செய்ய வேண்டாம் என்ற தடைகளை விதிக்கவும் முதலாவது அவர்களை இஸ்லாத்தின் முயற்சியை செய்து கொண்டே இருக்காங்க சகாபாக்களை தெளிவாக சொல்ல முதலாவது நாங்க படித்தது ஈமானத்தான் படிச்சோம் குரான படிக்கல குரானுடைய சட்ட திட்டங்களை குரானுடைய மசாயல்களை படிக்கவும் இல்ல மசாயல்கள் சம்பந்தமான ஆயத்துகளை அல்லா இறக்கவும் இல்ல மக்களவில் அதெல்லாம் மதியனாவுக்கு போனதற்கு பின்னால் கொஞ்சம் கொஞ்சமா இறக்கினார் முதலாவது ஈமான படித்தார் இல்லை என்று சொல்லிடுவேன் நீங்கள் ஏசா பேசுவீங்களே சாதாரணமான ஒரு விஷயம் ஈமான் மனிதனுடைய உணலை தவிர்க்கக்கூடிய ஈமான கொண்டு தான் முழு உலகமும் சீராகும் உலகத்தில் இன்றைக்கு எத்தனையோ பாவம் நடக்குது முழு உலகத்தில் அநியாயங்கள் நடக்குது அட்டகாச நடக்குது கொலை நடக்குது கொள்கை நடக்குது எல்லாத்தின் காரணம் என்ன உள்ளத்தில் பயம் இல்ல ஒவ்வொருவருடைய உள்ளத்தில் அநியாயக்காரனையில் அரசன் ஆட்சி செய்ய மாட்டான் இப்படி முழு ஊடகத்தையும் நாங்கள் எல்லா தவறுகள் நிகழுவதற்கு காரணம் உள்ளத்தில் அல்லாஹுடைய அச்சம் இல்லை உள்ளத்தில் அல்லாவுடைய பயம் பூரணமான முறையில் அவர்கள் நல்ல ஒரு பழக்கத்துக்கு பழக்கமாக உத்தரவு உடனடியாக ாலும்ாரணத்துக்கு ஒரு சிக்கலேட் குடிக்க பழகிக்கிறார் விட முடியாது ஆனா சகாபாக்களுக்கு உள்ளத்தில் எந்த அளவுக்கு அல்லாமுடைய உத்தரவா மறுவினாடியே செய்வதற்கு சகாபாக்கள் செய்யாது ஆரம்ப காலத்துல மக்கள் உள்ள சகாபாக்கள் முஷ்ரிக்கான முடிப்பதற்கு அனுமதி அவர்கள் ஈமான் கொள்ளுகின்ற வரைக்கும் அப்ப இப்பொழுது அல்லாஹ் தடையான கூடிய பெண்மணிகளை திருமணம் முடிக்க கூடாது ஒரே ஒரு உத்தரவு தான் வருது அதற்கு மருந்து பெண் முடிச்சிருந்த ியா மறுபி நதியை தன்னுடைய ரெண்டு மனைவியை கூப்பிட்டு சொல்லாங்க பாருங்க அல்லாஹுடைய உத்தரவு வந்துருச்சு இதுவரைக்கும் அல்லாஹ் கடை செய்யல நானும் நீயும் மனைவியா வாங்கினோம் என்னுடைய இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்ளுங்க உங்களோட தாயுடைய வீட்டுக்கு போயிருங்க இதற்கு பின்னால வைக்கிறதுக்கு நான் தயாரில்லை சொந்த மனைவி காலா காலம் வாழ்ந்து கொண்டிருந்த மனைவியை உடனடியா விட்டுறது சாதாரணமான விஷயமா ஆனா அல்லாஹுடைய ஒரே ஒரு உத்தரவு வருது அவங்களுடைய உள்ளத்தில் ஏந்த ஈமானுடைய பலத்தின் காரணமாக தன்னுடைய தலை போனாலும் சரி அல்லாஹுடைய உத்தரவுக்கு மாறு செய்ய தயாராக மாட்டார் நபி அவங்களுக்கு படிச்சு கொடுத்தாங்க பின்பற்றாங்க அவங்க மதுபானத்தை விட்டு மதுபானத்தை விட்டு முகத்தை திறந்து மே மறைத்துவான <diagonally> உலகத்தில் உள்ளவர்கள் அந்த முறைப்படி படித்துள்ளனர் அதனால்தான் அல்லாஹுடைய சட்டதிட்டங்கள் பின்னாடி குரானின் படி நடப்பது அவர்களுக்கு இறைக்காம குரான படிக்கிறது அவங்களுக்கு மத்தியில் உள்ள வித்தியாசம் படித்தரானுடைய முறை தயாரில்லை முறைப்படி தொழில் சேர்த்துக்கு மக்கள் முறைப்படி குடும்பம் பெறுத்துக்கு மக்கள் என்ன சொன்னது முதலாவது தாவத்துடைய அமைப்பு இரண்டாவது ஈமானுடைய அழைப்பு மூணாவது மார்க் இஸ்லாமிய கல்வியிலே உற்சாகப்படுத்தினார் எந்த அளவுக்கு வீட்டுக்கு போகவே இல்லை இரவு பகலாங்க சாப்பாடு கடிச்ச சாப்பிடுவார் மேற்பட்டிருக்கோடு நாட்டுக்கு போவாங்க சிரியாவுக்கு சுமார் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் சிரியா நாட்டுக்கு ஒரு மாதம் தெரிந்து அப்பாஸ் முக்கியமான நான் கேள்விப்பட்டு அவர்களுடைய வீட்டு முக்கத்தில் படுத்துக் கொள்வேன் அவர்கள் என்னுடைய விருப்பப்படலுடைய வெளியில வருவாரோ அப்பாச நான் தெரிந்து கொள்வேன் கல்விக்கு அறிவித்து அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தாங்க முதலாவது இஸ்லாமிய அழைப்பு உழைப்பு மூணாவது கல்வி இதே முறையிலும் படித்தவர்கள் பாம்பரர்கள் உழைக்கிறாங்க பாடுபட்டார் சுமாராக பின்னால இப்பொழுது வரக்கூடிய முஸ்லிம்களுக்கு கொஞ்சம் கல்வியில் கூடிவிட்டது அதாவது இஸ்லாமிய கல்வியை கற்கும் இஸ்லாமிய அறிவைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க முதலாவது கல்வி இரண்டாவது தாவத் மூணாவது உழைப்பு மூணு உலகத்தில் உள்ள பெரிய பெரிய அறிவாளிகள் இரண்டாவது நூற்றாண்டு வந்தவர்களுக்கு அறிவுள்ள சரியான விருப்பம் சில நேரம் அவங்களோட பாடத்தில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் அமர்ந்து இருப்பாங்க அமைச்சர்கள் இஸ்லாமிய கல்வியில ஆர்வமா ஆசையா விருப்பத்தோடு இது ஆண்டு காலம் வரைக்கும் இந்த அறிவாளிகளுடைய காலம் அறிவுக்கு முக்கியத்துவம் அதிகமாக அதிகமாக அதிகமாகி அந்த காலத்துல தான் பெரிய பெரிய யூனிவர்சிட்டி அதாவது ஆறு கிரந்தங்கள் இன்னும் எத்தனையோ கிரந்தங்கள் உலகத்துக்கு வந்த அறிவாளிகள் அவர்கள் உண்டு பண்ணி இப்பொழுது இஸ்லாமிய அறிவு முழு உலகத்துக்கும் சீக்கிரமா பரவ ஆரம்பித்தனர் எதிரி நானூத்தி ஐம்பதுக்கு பின்னால நானூறுக்கு பின்னால வாராங்க சில முக்கியமான உலமாக்கல் இந்த இஸ்லாமிய அறிவு மட்டும் இருந்தா போதாது இஸ்லாமியர்கள் அறிவு மட்டும் இருந்து செயல் இல்லாட்டி ஏற்றுக்கொள்ளப்படாது அதனால செயல் ரீதியில செயல்படுத்துவம் சொல்லி வாராங்க சில சேர்க்குமார்கள் அந்த நேரத்துல தான் உலகத்திற்கு தரீக்காக்கள் உருவாகுது தரீக்கானுனா வழி இப்பொழுது சேக்குமார்கள் உருவாகி என்ன செய்யறாங்க அவங்க வந்து ஒரு ஒவ்வொரு சரீஃபா உரிய ஒவ்வொரு ஆண்டு காலம் வரைக்கும் கொஞ்சம் முன்னப்பின் ஒரு கணிப்பா தான் இந்த காலத்தில் எப்படி மாறுது முக்கியத்துவம் முதலாவது கொடுக்கிறாங்க இரண்டாவது கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க மூலாவது தாவத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க ஆக மூணு வேலைகளும் கொஞ்சம் கருத்தி மாறி நடந்து கொண்டே இருக்கு பெரிய அதுக்கு பின்னால அப்படி கொஞ்சம் நடந்து அறுநூறுக்கு பின்னால வந்த சில இஸ்லாமிய அரசர்கள் என்ன செய்யறாங்க இந்த உலவாக்களுக்கு பின்னால போய் இந்த வேலைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த பெரிய ஆபத்து நாங்க காலப்போக்குல உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளையும் எங்களுடைய கட்டுப்பாட்டில் வந்துவிடுவில இஸ்லாமிய அரசர்கள் என்ன செய்யறாங்க பணத்தை சம்பாதிக்கிறது பொருளை பிடிக்கிறது என்ற இந்த இரண்டு நோக்கத்தை முன்னால வீட்டில் செயல்பாட ஆரம்பிக்கின்றான் அந்த நேரத்தில் மார்க்கத்தை சரியாக பார்க்கல ஹராமா ஹலாலா கூடுமா சரதா கும்பதா இதெல்லாம் ஒரு பக்கத்தில் பணத்தை சம்பாதிக்கிறாங்க ஆடம்பரமான மொழியில வாழ்க்கையை நடக்கிறாங்க ஒரு திருமணத்திற்கு பல கோடிக்கணக்கான தங்க நாணயங்களை செலவழிப்பாங்க அவர்கள் உட்காரக்கூடிய காப்பட கூட பல ஆயுதம் பொறுமஸ் எந்த அளவுக்கு நபிசல்லுடைய செல்லம் அவர்களுடைய வசாத்துக்கு பின்னால அதை சுமர்றது அவருடைய ஆட்சி காலத்துல ஒரு சம்பளம் ஒரு விருப்பு ஒன்று கிடைக்கிறது ஹாந்தர குமாரி <Alliance> ஒரு சி சொல்றேன் எனக்கு அப்படின்னு நாங்க பார்க்கலாம் எந்த அளவுக்கு அவர்கள் ஆடம்பரமா அந்த நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க அந்த நேரத்தில் அல்லாவுடைய கட்டளைகள் விளங்காததுனால இப்பொழுது பாவம் எல்லாம் சருவ சாதாரணமா செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அந்த நேரத்துல தான் ஹாஜம் ஷா ஹான் என்று சொல்லக்கூடியவர் பெரிய ஒரு ஆலிம் அதோட பக்கம் அதாவது கலையில மிகவும் தேர்ச்சி பெற்ற ஒரு பக்கையை தான் ஒரு இஸ்லாமியர் பிறந்தார் அவருக்கு அவருடைய நாட்டுக்கு அடுத்த நாட்டிலிருந்து சிலர்கள் வாராங்க சிலர்கள் வியாபார நோக்கத்தோடு வாராங்க அந்த நாட்டிலிருந்து பணத்தை எடுத்துக்கொண்டு வந்து இந்த நாட்டில் கொடுத்து பொருள்களை வாங்கி கொண்டு போகணும்னு சொல்லி அடுத்த நாட்டில் உள்ளவர்கள் இந்த இஸ்லாமிய நாட்டுக்கு வருகின்றார் இஸ்லாமிய வருக்கு முதலாவது அந்த பணங்களை கொள்ளையடிச்சு ஆள்கள் ஆற்றலுடைய வேலையை முடிச்சிருந்திருந்தார் அவரு கொள்ளையடி கொலை செஞ்சு வைக்கிறான் இருந்து வியாபார நோக்கத்தோட வந்த அந்த வியாபாரிகளை நீங்க கொண்டு இது மிகப்பெரிய அநியாயம் நீங்க எப்படி செய்யக்கூடாது அதனால ஏன் செஞ்சீங்க உங்களுக்கு தெரியாம அடுத்த நாட்டு அந்த இரண்டாவது குழு வந்தேத்திலும்பலாமது குழுவையும்து நேரத்துல அந்த அடுத்த நான் தாக்கல் செய்து கொண்டிருந்து வந்தான் ஜங்கிஸ் கான் என்று சொல்லக்கூடிய கோபம் வந்துருச்சு முஸ்லீம்கள் வியாபார நோக்கத்தோடு போனவங்களையும் கூட்டுட்டாங்க நீதி கேட்டு போனவங்களையும் கூட்டுட்டாங்க இப்ப நாங்க அநியாயம் செய்யப்பட்டுட்டோம் எங்களுக்கு இவங்க அநியாயம் செய்யறாங்க சரி இதுக்கு பின்னால விடக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி ஒரு படையை தயார் செய்து இப்பொழுது பதான் அந்த ஆதம் ஷா ஹானை தாக்குவதற்கு அப்படி உருவான அந்த படைக்குத்தான் பேரு தாக்காரன் போனாலும் மேலான பெரியார்களே கணவர்களை அறுநூறு வரைக்கும் இஸ்லாமியர்கள்ட்ட ஒவ்வொரு அளவும் இஸ்லாமிய கல்வி அல்லா சொன்ன பிரச்சனை மகிழ்ச்சியா ஒரு படையை தயார் செய்து இப்பொழுது வருகின்றான் அந்த ஹாசம் ஷா ஹானை தாக்குவதற்கு அப்படி உருவான அந்த படைக்கு தனது பேரு தாக்காரன் இப்ப என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னா அந்த ஜங்கிஸ் கான் படைகளை பிரித்து ஒரு படைய வடக்குல ஒரு படைய கிழக்குல ஒரு படைய மேற்குல எந்த அளவுக்கு தன்னுடைய சொன்னான் அந்த போனாலும் நீங்க அவனை குடிச்சுதான் அனுப்பி வச்சு மேலான பெரியார்களே கணவான்களே சகோர்களே வரைக்கும் இர்கள்டளவும் இஸ்லாமிய கல்வி அல்லா சொன்னிருந்தார்கள் அவர்களுடைய விட்டுவிட்டு அல்லாவுடைய கட்டளைகளை விட்டுவிட்டு நபியுடைய சுண்ணத்தை விட்டுவிட்டு வெறும் பணம் தான் நோக்கம் ஆட்சித்தான் நோக்கம் நாட்டுடைய ஆட்சிகளை பிடிக்கணும் என்ற நோக்கத்தை மையமா வச்சு பாடுபட்ட நேரத்துல அதே காலத்தில் வாழ்ந்தவர்கள் தான் இஸ்லாமியர்களுக்கு ஏற்பட்ட பல வருஷ காலமாக யோசித்துக் கொண்டே இருந்தேன் என்று சொன்ன இதனால் அந்த அளவுக்கு பயங்கரமான கவலையான ஒரு நிகழ்ச்சி வரைக்கும் வரக்கூடிய மக்கள் இதை விளங்கணும் முஸ்லிம்களுக்கு பெரிய ஒரு பாடமாக அமையணும் இதுவரைக்கும் உலகத்தில் இத மாதிரியான ஒரு குழப்பம் ஏற்படலான் உடைச்சு அந்த ஊர்களை அழிச்சு இஸ்ரோகர்களை கொலை செஞ்சான் இந்த தாத்தாரின்கள் ஒரு கிராமத்தில் கொலை செய்தவர்களுடைய எண்ணிக்கை முழு பகு இஸ்ராய எண்ணிக்கையை விட கூடுதலாக இருக்கும் அவங்க எழுதுறாங்க ஆட்சி செஞ்ச நான்கு பேர்கள் அவர்கள் கூட முழு உலகத்து கொண்டு வருவதற்கு சுமார் பத்து வருஷம் பிடிச்சிட்டு தலைவர் கீழாக கொண்டு வந்து அவர்களுடைய மகள் ஹதீபா ரவி அல்லாஹ் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க மகன் ரெண்டு பேரும் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க அபு சுஃபியான் ரவி அல்லா வானோ ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல பின்னால தன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் ஒரு தடவை தன்னுடைய மகளை சந்திக்க போறாங்க தன்னுடைய மகளுடைய வீட்டுக்கு அவங்களை திருமணம் முடிச்சிருந்தாங்க அங்குள்ள விரிப்பை எடுத்து மடித்து வச்சிட்டாங்க கேட்டாங்க மலே இந்த விரிப்புல உட்கார்றதுக்கு நான் தயார் இல்லையா நான் தகுதி இல்லையா அல்லது போடப்பட்ட அந்த விருப்பு எனக்கு தகுதி இல்லையா ஏன் நீங்க எடுத்து மடிக்கி வச்சீங்கன்னு கேட்டேன் தற்கு பின்னால தந்தையும் பின்னால்தான் தன்னுடைய தாயும் பின்பக்கத்தில் தன்னுடைய முழு பெமிலியும் பின்னால என்ன தீனுக்கும் என்னுடைய காலத்தில் அதே மிருகத்திற்காக வேண்டி கொடுப்பதற்கு மிருகத்தை கொண்டு மிருகத்தை மட்டும் தந்துட்டு கைத்த கொடுக்காம இருந்து அவரோடு நான் யுத்தம் தயா அயன் குசு தீனுவான் ஹை நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் இந்த தீனில் ஒரு குறவாரத்தை நான் விட விட மாட்டேன் அதற்கு தயார் இல்லை சொன்னார் மேலான பெரியார்களே கணவான்களே சகோர்களே ஏன் இந்துக்கு ஜீனுடைய பொறுமதி உள்ளத்துல வந்தது என்ன ஜீனுக்காக வேண்டி கஷ்டப்பட்டாங்க ஆரம்பத்துல விதமான சோதனைகளை சகித்துக் கொண்டாங்க இந்த காலத்துல ஒரு கிராமத்துல நாங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் மட்டும் தட்டம் தனியா போய் தாபத்துக்கு உழைப்பு சேராண்டா பெரிய ஒரு கஷ்டம் தான் ஆனா அந்த காலத்துல நாங்க பாக்கலும் நபி சல்லாம் அழகியம் அவங்க எவ்வளவு துணிச்சலோடு வேலை செஞ்சிருப்பாங்க முழு மக்கள் உள்ள பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் எதிர்ப்போம் பொரு தபுக்கி பொருட்படுத்த கஷ்டப்படுறாங்க கஷ்டப்பட்டதற்கு பின்னால தீனுடைய பொறுமதி அவர்களுடைய உள்ளத்துல நீ என்னா நினைக்கிறான்னு சொல்லி கஷ்டப்பட்ட காலத்துல சகாபாக்கள் தீனுக்கு கஷ்டப்பட்டாங்க அதனால உள்ள ஆழமா பதிஞ்சிருச்சு இன்றைக்கு நடந்திருக்கிறேன் என்னன்னா நான் நடிகனுக்கு கஷ்டப்படல எல்லாரும் தொழிலுக்கு கஷ்டப்படுறாங்க வியாபாரத்தை கஷ்டப்படுறாங்க விவசாயத்தை கஷ்டப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க பொறுமதி தெரியும் அதற்கு யாரும் சரி செய்ய வேண்டிய தேவை இல்லை ஒரு மாஸ்டர் ஸ்கூல்ல படிச்சு கொடுத்து கொண்டே அவர் என்ன சொல்றாரு தொடர்ந்து நான் இப்ப பதினெட்டு வருஷமா படிச்சு கொடுக்கிறேன் எனக்கு கஷ்டமாயிக்குது இதுக்கு பின்னால் நான் போக விரு காலம் ஒது மணிக்கு இதுக்கு பின்னா நாங்கல்கள் திறக்க மாட்டோம்னு சொல்லி ஹோட்டல் முதலாம் எக்ஸைட் பண்ணி ஊருக்கு வேலைக்கு வரவங்க இல்ல இல்ல நீங்க அப்படி செஞ்சா எங்களே கஷ்டம் எங்களை பேச்சனி குடிக்கணும் சாப்பிடுவோம் எங்கேயாவது வந்து சொல்லிக்கிறாங்க எல்லாம் வருஷ கணக்கில் ஹோட்டல் திறந்து ஸ்கூல் துறந்து வயல்ல வேலை தொழில் வியாபாரம் நடந்து கொண்டே ஏன் அதுக்கு மனிதர்கள் கஷ்டப்படுறாங்க அதனுடைய புறமதி இருக்குது யாரும் தருகை செய்ய வேண்டிய தேவை இல்லை கார்பூன்களுக்கு மாதிரி இது ஆறு மாசத்தை கொடுக்கா ஒரு வருஷத்தை கொருக்கா ஒரே தருகீப் என்னடா பலஹீனம் கொஞ்சம் தருகீடு செய்யுங்க கொஞ்சம் தருகீப் செய்யாண்டு இப்போ ஒரு ஆறு மாசமான ஒரே தருகைன்னு சொல்லி அடிக்கடி நடந்து கொண்டேன் வேளாண் பெரியார்களே கணவான்களே சகோர்களே காரணம் என்னன்னு சொன்னா இந்த புனிதமான உழைப்புக்காகவே நீ நாங்க கஷ்டப்படலை நாங்க தியாகம் செய்யல அதனால் இந்த வேலையுடைய பொறுமதி இதனுடைய மகத்துவம் இதனுடைய கௌரவம் எங்களோட உள்ளத்துல இறங்கலை எதனுடைய பொறுமதி உள்ளத்தில் இறங்கணும் அதற்காகவே நீ மனிதன் இயற்கையிலேயே கஷ்டப்படுவான் மனைவிடைய பொறுமதி உள்ளத்தில் இருக்குது அவர் காலையில போறாரு மாலையில வராது மாலையில போறாரு வெயில போறாரு எல்லா நிலைமையிலயும் அவர் போய் கஷ்டப்படுறாரு ஏன் மனைவிடைய பொறுமதி உள்ளத்தில் இருக்குது பாசம் உள்ளத்தில் யாரும் போய் சொல்ல வேண்டிய ஆர்வம் ஊட்ட வேண்டிய உற்சாகப்படுத்த வேண்டிய தேவை இல்லை பொறுமதிக்கிறதுனால கஷ்டப்படுறாரு தீனுடைய பொறுமதி முழுமையா உள்ளத்துல வரல அதனால கஷ்டப்படுறதுக்கு எங்களுக்கு கஷ்டமும் இருக்கு மேலான கனவான்களே பெரியார்களே சகோக்களே அதனால உலகத்துல எவ்வளவு பயான்கள் நடக்குது பள்ளிகள் பயான் நாங்களும் பயம் பண்றோம் நீங்களும் பயம் கேட்கிறீங்க அதை வச்சு இந்த தாவரத்துடைய தீனுடைய பொறுமதி உள்ளத்துல வரணும்டா அதற்கு கஷ்டப்படணும் அதற்கு தியாகம் செய்யணும் சகாபாக்கள் உடலால சகாபாக்கள் பொருளால பணக்காரர்கள் அந்த தரத்துல ஏழைகள் அவர்களுடைய தரத்துல அறிவாளிகள் அறிவை கொண்டு வீரர்கள் வீரத்தை கொண்டு பெண்கள் அவர்களுடைய எல்லா தரப்பில் இருந்தவர்களும் கஷ்டப்பட்டாங்க எல்லாருடைய உள்ள ஆண்கள் தயாரில்லை அவங்க கஷ்டப்பட்ட இவங்க கஷ்டப்படுற இவங்க கஷ்டப்பட்டா அவங்க கஷ்டப்படுற நபியுடைய காலத்தில் எல்லாம் பெண்களும் கஷ்டப்பட்டாங்க ஆண்களும் கஷ்டப்பட்டாங்க அதாவது ஆண்களுக்கு தோதுவா பெண்கள் பெண்களுக்கு மகன்மார்களை பார்த்து சொல்லுவாங்க விருப்பமானது அந்த யுத்தத்தில் நீ சகிதாகணும் என்னுடைய உணவை பற்றி நீ கவலைப்படாதே என்னுடைய உணவை பற்றி நீ யோசிக்காதே நீ என்னுடைய வயிற்றுல சிசுவாக குழந்தையாக இருந்த நேரத்துல எனக்கு உணவை தந்த அதே அல்லாஹ் நீ சகிதானாலும் எனக்கு உணவை தருவாங்க நீ துண்டு துண்டா வெற்றப்படணும் உன்னுடைய மூக்கு அறுக்கப்படணும் உன்னுடைய காது அறுக்கப்படணும் நாளைக்கு இவர் யாருடைய மகன் என்று சொல்லி கிளாமனால சொல்லப்படணும் இந்த பெண்ணுடைய மகன் தான் இவர் சொல்லி அதுதான் எனக்கு தேவை அவங்களோட சரித்திர மேலதான் அவர்களுடைய தலைமுறை சகாபாக்கள் இந்த அவங்களும் சஹாபி அவர்களுடைய தந்தை அபு புஹாபா அவர்களும் சஹாபி அதற்கு அபு பக்கர் ரதி அல்ல அஸ்மா அவர்களும் அவர்களுடைய மகன் அதற்குல்லிபுர் அவர்களும் சஹாபி ஒரே பரம் ஒரே பெமிலியில நான்கு தலைமுறைகள் சகாபாக்க என்று சொன்ன இந்த பெமிலி மட்டும்தான் வேற யாரும் இல்லை அவர்களுடைய முதலாவது பிறந்த குழந்தை அப்துல்லாஹிபுன் ஜுபைர் தான் ரதி அல்லரத் அப்துல்லாஹிபின் ஜுபை ரதி அல்லாஹ் குழந்த உடனே சஹாபாக்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அதாவது எங்க முஹாஜிர்களுடைய வம்சம் மீண்டும் ஹயாத் ஆகுது சொல்லி சந்தோஷப்பட்டாங்க ஹதரத் அலி ரதி அல்லான் பின்னால ஹதரத் ஹசன் ரதி ஒரு ஆறு மாசம் மட்டும் ஆட்சி செஞ்சாங்க அதற்கு பின்னால ஹதரத் அப்துலாஹிபின் ஸுபை ரதி அல்லாஹுவான்ஹோ அவர்களும் ஒரே ஒரு ஏரியாவை ஆட்சி செஞ்சு கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் எதிர்ப்பா ஒரு படையை எதிர்ப்பு இருக்கும் போது முதல்ல அதுக்கு ஹத்தீமு சொல்றது ஆரம்ப நேரத்தில் கட்டக்கூடிய நேரத்தில் பணம் கிடைக்கல அதனால் அது அப்படியே திண்ணையாகவே விழித்துட்டாங்க இந்த ஹத்தீமுக்கு உள்ள உள்ள பகுதியும் காபத்துள்ளாவை சேர்ந்ததுதான் அதையும் காபுத்துல்லாவோடு சேர்த்து கட்டணும் காபாவுக்கு ரெண்டு வாசல் வைக்கணும் உள்ள போறது கொண்டு வெளியில வாரத்துக்குண்டு ஒன்றை கீழாக்கி மற்றதை கொஞ்சம் மேலாக்கி வைக்கணும் இது தான் காபால் இருந்த முறை ஆனா இப்ப நான் உடைச்சு கட்டினா முகமது சல்லாஹாம் காபுத்துல்லாவே உடைச்சிட்டாங்க சொல்லுவாங்க அதை தான் நான் இதை விட்டேன் சொல்லி நம்பி அவர்கள் தாயிஷாக்க சொன்னார்கள் அவர்களுடைய சகோதரி விருப்பம் வச்சு அந்த ஹசீமையும் சேர்ந்து கட்டிட்டாங்க அவன் என்ன சொன்னார் என்று சொன்னா இப்படியே நாங்க இதை வச்சா நாள் வரைக்கும் அப்துல்லாஹேபுடைய பெயர முழு மக்களும் அவருக்குறையில் உடைக்கோபா கண்யம் எல்லாம் போயிடும் அதனால இருக்கிற மாதிரி செய்ய கூடாது பெரிய செஞ்சு கொண்டு இருக்கிறார் அந்த நேரத்தில் சேர்ந்தவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவர்களுடைய ஒரு சில மகன்மார்கள் கூட பிரிஞ்சு போயிட்டாங்க இப்ப கடைசி நேரம் யுத்தம் நடக்க போகுது எந்த அளவுக்கு அப்துல் அஹிபு ரதிகல்ல அவர்களை முற்றுகையிட்டு படை உள்ள எல்லும் முற்றுகையுடையிலிருந்து கல்லுகள் பொல்லுகளால் அடிச்சு கொண்டு இருக்கிறான் அந்த நேரத்தில் அப்துல்லி சுபே ரவி அல்லவானும் தன்னுடைய தாய் அஸ்மா தோறாங்க கேட்டாங்க நான் ஒரு மசூரா மகானங்கள் என்னூரா மகானும் போயிருவாங்க நான் இருந்த நான் நீ நானும் சேர்ந்து அவர்களுக்கு வெட்டப்பட்டது எனக்கு விருப்பமானது அந்த அந்த உமையாக்களுடைய அவர்களுடைய சின்ன பிள்ளைகள் வந்து உன்னுடைய தலையை அமுக்கிக் கொண்டு அதுக்கு மசாஜ் செய்யறதை விட உன்னுடைய உடம்பு துண்டு துண்டா வெட்டப்படுறது எனக்கு விருப்பமானது இனி போய் தரண்டாக கூடாது அது பெரிய சரித்திரம் மிக சுருக்கமா கடைசியில சொன்னாங்க ரெண்டு பார்வையும் போயிருச்சு ஆனா ஒரு பல்லு கூட விழல்ல நல்ல புத்தி யோசினா ஆழமான அறிவோடு இருந்தாங்க இப்படி சொன்னேன் அப்துல்லு அல்லாவுக்கு சந்தோஷம் படிச்சு சுக்கர் செஞ்சு சொன்னாங்க அலமது நான் என்னுடைய நான் பாடு வாங்க நான் உங்களோட முதல்ல தலை புடிக்கிறாங்க இரண்டாவது அப்படி முகத்தை கடிசில தோலை பிடிச்ச முகத்தில் நேரத்தில் அவர்கள் மேலே கவசம் அணிஞ்சிருக்கிறாங்க கவசம் அதே வேறையில நீங்க கவசம் அறிஞ்சிருக்கிறீங்க எனக்கு விளங்குதில்ல நீங்க இதுல உங்களோட உயிரை பாதுகாக்க விரும்புறீங்களா அல்லது நீங்க உங்களோட உயிரை கொடுத்து ஷகிதாக விரும்புறீங்களா எனக்கு விலங்கல் ஏன்னு சொன்னாங்க அப்துல்லா தாயை பார்த்து சொன்னாங்க விரும்புகிறேன் ஆனா அவர்களுக்கு என்னுடன் கோபம் என்று உறுப்பை முழு உடம்பையும் அவங்க சின்ன சின்னமாக்கிடுவாங்க சித்திரவதை செய்வாங்க அதனால்தான் நான் கவசம் அணிந்திருக்கிறேன் அந்த சித்திரவதையிலிருந்து நான் என்னை பாதுகாத்துக் கொள்ளன்னு சொன்ன நேரத்தில் அதனால நூறு வயசை தாண்டி எவ்வளவு ஆழமான சொன்னாங்க அணி தஸ்மாகற சரசரம் யுத்தம் நடந்து இருக்குது அங்குள்ள ஒரு காப்பி பின்பகத்தால வந்து அதனது அப்துல்லாஹிபின் அவருடைய தலையில பெரிய ஒரு பாடாங்கல் போட்டு கார போட்ட உடனே அந்த கல்லில் இருந்து ரத்தம் அது வடிந்து என்ன செய்து அவர்களுடைய முன்னில உழுது அப்துலிமன் அவங்க என்ன சொன்னாங்க நாங்க யாரு தெரியுமா எங்களுடைய காயங்களின் ரத்தின்னங்கால் உடாது மாறா எங்களுடைய காயங்கள்லேருந்து விழக்கூடிய ரத்தம் உண்ணங்கால் தான் முழு நாங்க நெஞ்சத்தான் கொடுப்போமே தவிர முழுக காட்ட மாட்டோம் சொன்னாங்க ஏலான பெரியார்களே கணவான்களே சகோலர்களே அதுக்கு பின்னால அதர சப்துல்லி முன் சுதேர் ரதி அல்லாஹானு ஷகிதாக்கப்படுறாங்க அவர்களுடைய கழுத்தை அப்படியே தனியா வெற்றி எடுத்து அவர்களுடைய முழு உடம்ப தன்னியுள்வதா என்று மக்கள் ஒரு இடம் அந்த இடத்துல அப்படியே சிலுவையில அரைஞ்சிட்டாங்க கடைசியில ஹதரத் அஸ்மா ரதி அல்லாஹா போய் கேட்டாங்க என்னுடைய மகனுடைய ஜனாசாவை தாங்கன்னு சொல்லி தரமுடியாது மறுத்துட்டான் கடைசில அப்துல் மலிக்கு மருவான் போய் செஞ்சு கேட்டதற்கு பின்னால அப்துல்ல சுபேர் ரதி அல்லாஹானா ஒப்படைக்கப்படுது ஹதரத் அஸ்மா ரதி அல்லாஹா நூறு வயதை தாண்டிடுச்சு ரெண்டு கண்ணுடைய பார்வையில்ல அந்த நேரத்தில் தன்னுடைய மகனுடைய ஜனாவர்தா தூக்கி கொண்டு மதீனாவுக்கு போறாங்க நானூறு கிலோமீட்டருக்கும் தொலை தூரம் நூறு வயதை தாண்டி அந்த பெண்மணி வயது முதிர்ந்த கிழவ பெண்மணி தன்னுடைய மகனுடைய ஜனாசாவை தக்கணியா தூக்கி கொண்டு மதீனாவுக்கு போய் மதீனா ஹாஜரத் அப்துல்லுடைய ஜனாசாவை அடக்குறாங்க அடக்கி ஒரு பத்து பதினைஞ்சு நாள் அவர்களும் இறந்துட்டாங்க எதை சொல்ல வர சொன்னா நபியுடைய காலத்தில் உள்ள சகாபா பெண்மணிகள் அந்த அளவுக்கு வீரமா இருந்தான் அல்லாவுடைய பொறுமதியை விளங்கினால தீனுக்காக ஆசைப்பட்டார் ஏன் தீனுடைய பொறுமதி உள்ளே மகன்மார்கள் கொஞ்சம் வீர மாதிரி ஆசைப்பட்டாலும் உற்சாகமான வார்த்தைகளை சொல்லி இதுல நீ சகிதாவணும்னு சொல்லி மகன்மார்களை உற்சாகப்படுத்தக்கூடிய அளவுல தான் பெண்கள் இருந்தாங்க சிலர்கள் வசதியானவங்க செலவழிப்பாங்க சில ஏல சகாபாக்கள் செலவழிக்க கவலை ஒரு கழுதையாக தியாகம் சேர்த்தாங்க ஒரு கழுதை கூட இல்ல உங்களுக்கு தாரத்துக்கு ஒன்றுமே இல்லை ஏதாவது வந்தா தாரேன் சொல்லி சந்தோஷமா சொல்கின்ற அந்த திரும்பி வராங்க அவர்களுடைய கண்கள் கண்ணீரை வடித்த நிலையில் கொட்டிய நிலையில் திரும்பி வராங்க என்ன கவலை அல்லா எஜிது அல்லாவுடைய ஒன்றுமே இல்லை அடிப்படையில் யோசிக்கிறார் ஒரு வழியும் தோண்டல்ல இப்ப அல்லா நீங்க இப்ப எனக்கு சீரத்துக்கு வேறு ஒரு வழியும் இல்ல உன்னுடைய பாதையில செலவழிக்கும் போல எனக்கு தோன்றது இப்ப ஒரே ஒரு வழி தான் செய்ய போறேன் நான் இருக்கிற நேரத்தில் இந்த ஏரியாக்குள் உள்ள அல்லது பெண்கள் பெரியவர்களோ சிறியவர்களோ எனக்கு ஏதாவது எனக்கு அநியாயம் செய்திருந்தா அதற்கு பகரமா நீ எனக்கு கூடி தருவா செய்யாமல் அந்த கூடிய நான் உன்னுடைய பாதையில தடக்கா செஞ்சுட்டேன் செலவு செஞ்சுட்டேன் இதையாவது நீ ஏற்றுக்கொள்ளும் சொல்லி அல்லாட்ட சொல்ற நினைக்கிறேன் அவங்களுக்கும் அல்லாவுக்கும் மட்டும்தான் தெரியும் தவறோ சரியல்ல என்ன கண்டிப்பாங்களோ சரியல்ல சொல்லி மௌனமா இருந்தா ரெண்டாவது ஒரே உடனடியாக ரொம்ப பயசோடு ஏற்றுக்கொண்டு கொடுத்த கொடுத்த சதக்காவ ஏற்றுக்கொள்வது மாதிரி அல்ல ஏற்றுக் கொண்டு விட்டான் சொல்லி நபி நன்மாராய் நிலான பெரியார்களே கணவான்களே சகோர்களே சகாபாக்க ஒன்று நெருக்கல்ல செலவழிக்க ஆனா செலவழிக்கிறதுக்கு வழிய தெரியனாங்க எப்படியாவது செலவழிக்கணும் என்று விருப்பப்பட்டாங்க அந்த நிலைமையில நாங்கள் இல்லை எங்களுக்கு நல்லா பரிபூர்ணமா மூணு நேரம் சாப்பிடுறோம் தசின் கணக்குல உடுப்பு சாரம் இருக்குது பெரிய வீடு நபியோடைய காலத்தில் உள்ள வீடு எட்டுக்கு எட்டு அடி அல்லது எட்டுக்கு பஸ்ட் அடிப்பா நாயகத்துடைய சகாபாக்குடைய வீடு யோசிங்க பார்ப்போம் எங்களோட டொய்லெட் பாத்ரூம் கூட அதை விட நபியுடைய காலத்தில் சகாபாக்கள் எல்லா வகையிலும் சந்திக்கிறான் பொருளை சந்திக்கிறான் உணவை சந்திக்கிறான் செல்வத்தை சந்திக்கிறான் மேல சந்திக்கிறான் காலத்தை சந்திக்கிறான் அதனால இந்த தீனுடைய பொறுமதி உள்ளத்துல வரணும் செலவழிக்கணும் செலவழிக்க செலவழித்து கஷ்டப்பட கஷ்டப்பட இந்த புனிதமான ஜீனுடைய பொறுமதி உள்ள சில வரும் பின்னால் இன்னும் அதிகமான தியாகங்களை செய்யலாம் பெரியார்களே கணவான்களே சகோதரைய பொறுமதி உள்ள தாவத்துடைய வேலையுடைய மகத்துவம் உள்ளத்துல வரணும் பாடுபடணும் எதற்காக நிரந்தரமான தியாகத்தை நிரந்தரமா நாட்ட விட்டாங்க நிரந்தரமா மனைவிய மக்கள குடும்பத்தை விட்டாங்க என்னுடைய நான் மௌசாகிறதுக்கு முன்னாலே மௌசாகித்தாங்க என்னுடைய வஃத்துக்கு முன்னாலே என்னுடைய மகன்மார்கள் வபாத்தானாங்க ஆனா ஒரே ஒருவருடைய ஜனாதாவ கூட என்னுடைய கண்ணால நான் காணல அதற்கு என்னுடைய பெரிய மகன் ஃபதிரிபுன் அப்பாஸ் உடைய கபரு ஷாப்நாட்டில் இருக்குது அப்துல்லாஹிபுன் அப்பாஸ் உடைய கபூர் தாய்பில் இருக்குது ஒபைதுல்லாஹிபுன் அப்பாசுடைய கபரு யமன்ல இருக்குது அப்பாஸ்டைய கபரு ரஷ்யாவில் இருக்குது அப்பாஸுடைய கபு எங்கோல இருக்குது அப்பாஸ்டைய கபரும் வட ஆப்பிரிக்காவில் இருக்குது என்று சொல்லி தன்னுடைய பத்து மகன்மார்களுடைய கபர் எந்தெந்த இடத்தில் இருக்குது என்று சொன்னார் அந்த அளவுல தன்னுடைய பத்து மகன்மார்கள் வபாத்தாகியும் ஒரே ஒரு பிள்ளையுடைய ஜனாதாவை கூட பார்க்கறது அவங்களுக்கு கிடைக்கிறது ஜீனுக்கு கஷ்டப்பட்டாங்க நாங்க அவ்வளவு பெரிய கஷ்டப்படும் ஊர்ல இருந்து கொண்டு நாக்கு இருந்து கொண்டு தொழிலோட வியாபாரத்தில் இருந்து கொண்டு கொஞ்ச காலங்களை கொஞ்ச நேரங்களை கொடுத்து வேலை செய்யறதுனால எவ்வளவு பெரிய பெரிய மாற்றங்களை நாங்க காணுகின்றோம் அதனால எங்கட வாழ்க்கையிலேயே மாற்றம் வரணும் எங்கட குடும்பத்திலயும் வரணும் எங்கட அக்கம் பக்கத்திலேயும் வரணும் எங்கட ஏரியால நாட்டுல முழு உலகத்துல வரணும்னு நாங்க கொஞ்சம் தியாகம் செய்யணும் அதுக்காக வேண்டி எங்கட காலங்கள நேரங்களை கொடுத்து அல்லாஹுடைய பாதையில வெளிக்கிளம்பி போடுத்து நங்கள் எல்லாம் தயாரா ஹுமா சொல்லிட்டு பாப்போம் யார அவசர அவசமா ரெண்டு மாசத்துக்குள்ள மூணு சిల్లా போறவங்க எல்லாம்ங்க பாப்போம் இன்ஷா அல்லாஹ் மே அதாவது மார்ச் ஏப்ரல் ரெண்டு மாசத்துக்குள்ள மூணு சిల్లా போறவங்க கொஞ்சம் சீக்கிரமா எங்க மாஷா அல்லாஹ் அல்லாஹ் குபுல் செய்வானா ஹவேரேயாரி கிரீங்க மூணு சిల్లా போறவங்க ரெண்டு மாதத்துக்குள்ளல மூணு சిల్లా போறோம் மாஷா அல்லாஹ் கொஞ்சம் அவசர அவசரமா எல்லாம்ங்க எல்லாம் அவசர அவசரமா எல்லாம்ங்க